சூரியராஜ் செல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராக இருக்கப்புகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிறார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியார் விழிச்செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு பன்னியாசுத்தன் உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மேர்வர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் எழுபது ஸ்லோகங்கள் முடித்துவிட்டோம் இன்று பார்க்க இருப்பது ஸ்லோகம் எழுபத்தி ஒன்று சக்ரி சக்ரார பங்கும் ஹரி ரபீச்ச ஹரின் தூர் ஜட்டிர் தூர்பான் नक्षत्रनातो அக்ஷம் நிறோ அருணம கூபராபேரம் சங்க சுராம் ஜகத்தையுத்திய ஸ்தௌதி பிரீத்தோ அன்வம் அஹ்மருச்சை சோ அவ் சந்தனோ வ ஸ்லோகம் வந்து ஒலி ஒற்றுமையினாலே அமைந்த ஒரு அலங்காரம் பொருத்தப்பெற்றது இதுக்கு யமகவணி என்று சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன் சரியா நினைவில் அதாவது இந்த ஸ்லோகத்தின் கருத்து என்ன அப்படின்னா சூரியனுடைய ரதத்தை புகழும் ஸ்தோத்திரமாக இது அமைந்திருக்கிறது அந்த ரதத்தை தேவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை வணங்குகிறது அப்படிங்கிற மாதிரி இவர் மையூரகவி எழுதியிருக்கிறார் வணங்குகிறது அப்படிங்கிறது புகழ்கிறது ஸ்தோத்திரிக்கிறது என்றும் வச்சுக்கலாம் விஷ்ணு வந்து அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை புகழ்றாராம் இந்திரன் குதிரைகளை புகழ்றானா சிவன் அந்த ரதத்திலே பறக்கிற கொடிகளை புகழ்றாராம் வணங்குகிறாராம் அந்த இருசு கட்டை இருக்கிற நடுவில் அதை வந்து சந்திரன் புகழ்கிறான் வணங்குகிறான வருண பகவான் அருணனை வணங்குகிறான செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் வந்து அந்த நுகத்தடியினுடைய ஏற்கால் நுனிய புகழ்கிறான தேவர்களெல்லாம் அந்த ரதத்தினுடைய வேகத்தை புகழ்கிறார்களாம் உலக நன்மைக்காக லோக்சேமத்துக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் ஈடுபட்டுள்ள அந்த ரதமானது தன் மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு வர மறளக்கூடியது சூரியனுடைய ரதம் அந்த ரதமானது உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்றார் இதுல இந்த தெய்வம் இன்ன பகுதியை வணங்குது அப்படிங்கிற போது அந்த தெய்வத்துக்கு அவர் கொடுக்கிற பெயரும் தேரில எந்த பாகத்தை அந்த தெய்வம் வணங்குகிறது என்று எடுத்து சொல்றபோது அந்த பாகத்தினுடைய பெயரும் ஒலியொற்றுமை உள்ளதாக அமைச்சிருக்கிறார் உதாரணத்துக்கு முதல் வரியில பாருங்க சக்ரி சக்கரார பங்கிம் சக்ரின் கையில் சக்கரத்தாழ்வாரை வைத்திருப்பவன் ஆழியான் நேமியான் அவன் எதை புகழ்கிறான சக்கர பங்கி சக்கரத்தினுடைய ஆரங்களைப் புகழ்கிறான் அப்படின்னு சக்கரம் வைத்திருப்பவன் சக்கரத்தை புகழ்கிறான் அப்படின்னு ஒலி இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா சுதர்சன ஆழ்வானுக்கு ரதாங்கம்னு ஒரு பேருண்டு ரதத்தினுடைய அங்கம் ஒரு சக்கரம் அதனால சக்கரத்தாழ்வாருக்கு ரதாங்க இங்கே சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமாள் சக்கரி ஆழியான் அவன் அந்த சக்கரத்தினுடைய ஆரங்களுடைய பங்கி வரிசையை புகழ்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்க அதாவது ஒரு தெத்தினுடைய மூர்த்தியிலே ஈடுபடுவதுன்னு வந்துட்டா அதனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் ரசிப்பார்கள் ராமன் ரோட்ல நடந்து போறபோது தோழ்கண்டார் தோழே கண்டார் வாழ்கண்டார் வாழே கண்டார்னு புலவர்கள் பாடுவார்கள் சில பேர் அவனுடைய வில்லை மட்டுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா சில பேர் அவனுடைய நடையை மட்டுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவரவர் டேஸ்டை பொறுத்தது சூரியனுடைய ரதம் வேகமா போகிற போது வானமண்டலத்தில் இருக்கிற தேவர்கள் அவரவர் ரசனைக்கு ஏற்ப அந்த ரதத்தின் ஒவ்வொரு பாகத்தை பார்த்து புகழ்ந்து நின்றார்கள் வணங்கி நின்றார்கள் அப்படின்னு சொல்றார் இந்த பெருமாளுக்கு எப்பவுமே சக்கரின்னு பேரு சக்கரத்தை கையில் ஏந்தியவன் சக்ரி பெருமாளுக்கு சக்கரத்தினாலே புகழ் சக்கரத்தாழ்வாருக்கு பெருமாளே புகழ் துஷ்டசம்ஹாரம் பண்ணும்போது சக்கரத்தை தான் அவன் அனுப்புவான் அதனால கதை ஏந்தியவன் வாழ் ஏந்தியவன் வெள்ள ஏந்தியவன்கிறத விட சக்கரம் ஏந்தியவன் என்ற பெயர் அதிக பொருத்தமானது அதனால அவனை சக்கரி அப்படிங்கிறாரு சக்கரத்தை ஏந்தியவனாதலாலே சக்கரத்தை அடிக்கடி பிரயோகிப்பவனாதலாலே அவனுக்கு ரதத்தினுடைய சக்கரத்தை பார்த்தாதான் ஆசையா இருக்கிறான் ஏன்னா சூரியனுடைய ரதத்துக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் ரெண்டு சக்கரம் இல்லை நம்ம கையில இருக்கிற சக்கரம் மாதிரி இருக்கேன் அந்த சக்கரம் இந்த சக்கரம் சுதர்சன சக்கரம் போற மாதிரியே அதுவும் வேகமா போறதே அப்படின்னு அவருக்கு அதுல ஈடுபாடு பிள்ளைகளுக்கு எப்பவுமே தன்னுடைய தந்தையை போல தோற்றம் உள்ள ஒரு மனிதரை பார்த்து விட்டால் அவரை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருப்பார்கள் ரெயின்போ நகர்ல ஒரு குழந்தை திடீர்னு என்னை பார்த்து பெரியப்பா அப்படின்டுச்சு நான் பார்த்தேன் எனக்கு இந்த ஊர்ல சொந்தக்காரன் யாருமே இல்லை முன்ன பின்ன தெரியாம யார் பையன் கதை மாதிரி இவன் பெரியப்பா நல்லவேல பெரியப்பான் அப்பாங்காம நான் அப்படியே முடிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போற ஒரு அம்மா வந்து இவனோட பெரியப்பா அப்படியே உங்களை மாதிரி இருப்பார் கோச்சுக்காதீங்க அப்படின்ட்டு போச்சு அப்பதான் எனக்கு அதிர்ச்சி நீங்கியது ஆனா பாருங்க அந்த பையன் நம்ம வீட்டை தாண்டி போற போதெல்லாம் என்னை பார்க்க நேரிட்டால் ஒரு செகண்ட்ல கொடுக்காம போமாட்டான் அப்படியே நம்ம பெரியப்பாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப முன்னே போன பிற கூட திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவான் அது மாதிரி இங்கு சக்கரத்தாழ்வாரை கையிலேந்தி கையாண்டு பழக்கப்பட்ட பெருமாளுக்கு தன்னுடைய சுதர்சனாழ்வான் போல வேகமாக உருண்டு ஓடக்கூடிய அந்த ரதத்தின் சக்கரத்தை பார்த்தவுடனே அதுலேயே அவருடைய கவனம் செல்கிறதா சக்கரி சக்கரார பங்கியம் சக்கரத்தினுடைய ஆரங்கள் வரிசையாக அமைந்திருப்பதை அந்த கவனிக்கிறார் இங்கே செங்கல்பட்டுல இருந்து பழைய சீவரம் போற வழியில வில்லியம்பாங்கம் பக்கத்துல ஆத்தூர்னு ஊர் இருக்கு அங்க ஒரு வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவில் ரெண்டு விசேஷம் ஒன்னு என்னன்னா இந்த வைகானச ஆகமத்தை சேர்ந்தவாள் இருக்கிறாளே அவங்க எல்லாம் விக்னச குருன்னு ஒருத்தர் வணங்குவாங்க அந்த விகனச குருவுக்கு அங்கே தனி சன்னதி இருக்கு ஒன்னு ரெண்டாவது எதுக்காக இந்த இடத்துக்கு நான் உதாரணத்துக்கு எடுத்தேன் அங்க ஒரு தேசிகர் வேதாந்த தேசிகருடைய விக்கிரகம் இருக்கு அந்த வேதாந்த தேசிகருடைய விக்கிரகம் எதனால செய்யப்பட்டது அப்படின்னா ஒரு பழுதடைந்த பழைய கப்பலில் இருந்து சேகரிக்கப்பட்ட செம்பு ஆணிகளை உருக்கி வார்க்கப்பட்ட ஒரு விக்கிரகம் அந்த கோயிலுக்கு போனா அர்ச்சகர் இது ரொம்ப விசேஷமா சொல்லுவார் ஒரு பழைய கப்பல்ல கிடைச்ச பழைய செம்பு ஆணிகளை எல்லாம் உருக்கி பார்க்கப்பட்ட விக்கிரகம் இது அப்படின்னு இதுல என்ன சாமி விசேஷம் அப்படின்னா சாதாரணமா ஒரு விக்கிரகம் செய்யறதுக்குன்னு சொல்லி பல லட்சணங்கள் பார்ப்பாங்க அதனுடைய மூலப்பொருள் எங்கிருந்து கிடைக்கணும் எப்படி இருக்கணும் தூய்மை இதெல்லாம் பாப்பாங்க இந்த செம்பு ஆணிகளை கொண்டு செய்யப்பட்ட இந்த தேசியர் வரப்பிரசாதி தானா என்று சோதித்து பார்ப்பதற்கு அவருடன் நாங்கள் பல வரங்கள் கேட்டு அடைந்திருக்கிறோம் ரொம்ப வரப்பிரசாதியான தேசிகர் அதனால அந்த மூலப்பொருளை பத்தி நான் சொல்ல வேண்டியிருக்கு அது போல இங்க சக்கரத்தினுடைய அந்த ஆரங்களுடைய வரிசையை பார்த்து இந்த சுதர்சன கையில் எந்திய அந்த சூரிய வியக்கிறார் சக்ரி சக்கர பங்கிம் அடுத்து ஹரி ரீச்ச ஹரின்னு நான் முன்பே சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு ஹரி என்ற சொல் பல பொருள் உடையது அப்படின்னு ஒரு பொருள் வந்து விஷ்ணுன்னு வரும் ஒரு பொருள் வந்து குதிரைன்னு வரும் ஒரு பொருள் வந்து இந்த வரும் ஒரு பொருள் வந்து குரங்குன்னு வரும் அதனால ஹரி அப்படின்னு சொன்னா உடனே நீங்க ஒரு அர்த்தம் எடுத்துக்கப்படாது இந்த இடத்துல ஹரி ரபி அப்படிங்கிற போது ஹரியும் கூட அப்பா கூட ஹரி என்ற சொல் இங்கே தேவேந்திரனை குறைக்கும் தேவேந்திரனுக்கு ஹரின்னு ஒரு பேர் உண்டு தேவேந்திரன் என்ன பண்றான்னா ஹரியுமே நான் ஆரம்பத்திலேயே சொன்ன புகழக்கூடிய தெய்வத்தின் பெயருக்கும் புகழப்படும் உறுப்பினுடைய பெயருக்கும் ஒலியொற்றுமை இருக்கும்படியாக அவர் அமைத்திருக்கிறார்னு சொன்ன முதல்ல சக்கரம்ங்கிற வார்த்தை ரெண்டு தடவை வந்தது சக்ரி சக்கரம் வந்தது இப்போ ஹரி என்ற இந்திரன் எதை புகழ்றான்னா ஹரிய புகழ்றானா ஹரின்னா குதிரைகள்னு அர்த்தம் ஹரி என்ற பெயருள்ள இந்திரன் அந்த ரதத்தினுடைய குதிரைகள் போகிற வேகத்தை பார்த்து ஹரின்னு அந்த குதிரைகளை பார்த்து அவன் வியக்கிறான் ஹரி என்ற சொல் இந்த அர்த்தத்திலையும் வரும் பிரபலமான நகைச்சுவையா ஹரி என்ற சொல் குரங்குக்கும் வரும் முன்பே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன் நாரதர் ஒரு தடவை எனக்கு ஹரிமுகம் வரணும்னு கேட்டு குரங்கு மாதிரி அவர் முகம் வந்துருச்சான் ஏன்னா பெருமாள் வந்து நீ ஹரினு தானே கேட்ட கேட்டியே உங்களை மாதிரி கேட்கப்படாதா ஹரி மாதிரி எனக்கு முகம் வரணும் நான் பார்த்தேன் ஹரினா குரங்கு முகம் நல்லா இருக்கமேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது மாதிரி ஹரி என்ற சொல்லுக்கு இப்படி இந்த அனுமாருக்கு ஐந்து எப்படி வந்ததுங்கிறதுல பலருக்கு ஒரு சந்தேகம் புராணத்தில் மயில் ராவணன் புராணத்தில் அது இருக்கு மயில் ராவணனும் அகிராவணனும் இந்த ராமலட்சுமனை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அவர்களை சம்ஹாரம் பண்ணி மீட்டு வர வேண்டிய பணி அனுமருடையது அனுமான் அவர்களை சம்ஹாரம் பண்ண போன போது சந்திரசேனை என்பவள் ராமன் மீது பக்தி கொண்டவள் பிரியம் ராமரை மணந்து கொள்ள வேண்டும்ங்கிற அளவுக்கு அவளுக்கு ஆசை இருந்தது அவள் சொன்னால் சிறை வைக்கப்பட்ட நிலையிலே அனுமான பார்த்து வாயு இந்த மயில் ராவணனுடைய ராமர் பானம் போட்டு அவன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்ததுனா இன்னொரு மயில் ராவணன் புறப்படுவான் எத்தனை சொட்டு ரத்தம் எடுக்குதோ அத்தனை சொட்டு மயில் ராவணன் உருவாகுவது அதனால இத்தனை கடலை மலை தாண்டி ஒரு குகைக்குள்ள இவனுடைய உயிர் ஐந்து வண்டுகளாக இருக்கின்றன பஞ்சபிராணனும் ஐந்து வண்டு வடிவில் இருக்க அந்த வண்டுகளை நீ கொன்னாதான் இவனுடைய உயிர் போகும்னு சொன்னாலாம் உடனே இவர் வந்து அந்த குகைக்கு போனார் அந்த குகைக்கு போனா அந்த குகையை காவல் காத்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு ராட்சஸர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அவனை ஒரே மனுஷன் ஏக காலத்துல அவங்க ரெண்டு பேருடைய கால் கட்டவரலை மிரிச்சாதான் அவங்க உயிர் போகுமா விடுகதை மேல விடுகதை தான் அதுல ஒரு ஆளை சமாளிக்கிறதே பெரிய பாடு ரெண்டு பேரையும் பக்கத்துல நீக்கி வச்சு அப்பா ஏ அப்பா பி பக்கத்துல நெல்லு ரெண்டு பேர் கட்டவரலை மிதிக்க போறான்னு நிப்பானாம அவங்களை நிக்க வைக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணாரு ரெண்டு பேரையும் வந்து கழுத்துல கைய போட்டு பிடிச்சி இழுத்து பக்கத்தில் நிக்க வச்சு ஒரு எகிரி எகிரி ரெண்டு பேருடைய கற்றவரலையும் ஒரே சமயத்தில் இடது காலாலையும் வலது காலாலையும் மிதிச்சு நசுக்கினார் அவங்க இறந்து போனான் அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த வண்டுகளை ஒன்ன நசுக்கிட்டு ஆகா செத்து போச்சு இன்னொரு வண்ட நசுக்கினா அதுக்குள்ள இந்த வண்டுக்கு உயிர் வந்துருது அப்போ உன்னக்குள்ள ஒன்னு அப்படி வரும்போது என்ன பண்றதுன்னு பார்த்தாரு சரி இதுக்கு உயிரே வராத ஒரு இடம் சேஃபான இடம் என்னிடான்னா நம்ம வயிறு தான் நினைச்சேன் அதனால ஒன்னொன்னா கொன்னா வந்து இன்னொன்னு புழைச்சுக்குதுன்னு சொல்லி ஐந்து முகங்கள் எடுத்தாராம் அப்பதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று சொல்கிறார் அந்த ஐந்து முகத்துல ஒவ்வொரு வண்டையும் ஒவ்வொரு வாயில போட்டு கடிச்சு ஏக காலத்துல முழுங்கிட்டார் கப்னு வாயை மூடிட்டாரு இப்படி வெளியே வரும் அவ்வளவுதான் உள்ளுக்குள்ளே அந்த ஜாட்டராகினாலே அந்த ஐந்து வண்டுகள் அழிந்தன அதே சமயத்திலே ராமபாணத்தனாலே அந்த மயில் ராவணன் அழிந்து போனான்னு ஒரு கதை உண்டு ஹரின்னு உடனே குரங்கு முகங்கிறதுக்காக கதையை சொன்னேன் இந்த பஞ்சமுகரா அனுமான் ஏற்பட்ட வரலாறு ஹரியின் இப்போ இந்திரன் குதிரைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் வணங்குகிறான் தூர் ஜடி தூர் ஜடி அப்படின்னு சொன்ன சிவபெருமானுக்கு ஜடி அப்படின்னா சடை அடர்த்தியா என்ன தடவாம முனிவர்கள் தவல் செய்யறவங்களுடைய தலையில முடி எப்படி இருக்கும்னு சொன்னா அட அடையா சடை மாதிரி பின்னி இருக்கும் சிவபெருமான் ஒரு நாளும் தலைக்கு எண்ணெய் வச்சு ரிஷிகளுக்கு முதல் ஹாபிட் என்னகன ஆயிடுவாங்க இல்லன்னா முடிய பத்தி கவலைப்பட மாட்டாங்க அது பாட்டுக்கு வளரட்டும்னு விட்டுருவாங்க சோ முனிவர்களுடைய முடியெல்லாம் பயங்கரமா இருக்கும் அதுபோல பெரும் பாரமான எண்ணெய் வைக்காத செம்பட்டை பிடித்த அடர்த்தியான சடையை தாங்கியவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தூர் ஜட்டி அப்படின்னா அது யாரு அந்த மாதிரி இருக்கிறவர் சிவன் ஒருத்தர் தான் அப்போ அந்த சிவன் என்ன பண்றாரா அப்படின்னா தூகு துஜாந்தானு தூகு அப்படின்னா நுகத்தடினு பேர் அதாவது அந்த சூரியனுடைய ரதத்தின் நுகத்தடி இருக்கே அதுல முன்னால கொடிகள் பறக்கின்றன துவஜம் என்றால் கொடி துவாந்தான் கொடி நுனிகள் அந்த கொடி நுனிகள் வேகத்தை பார்த்து அதன் அழகிலே மெய் மறந்து கொடிகளை வணங்குகிறார் இங்க தூங்குற வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு அந்த நுகத்தடிக்கும் வந்து இருக்கு தூர் சிவபெருமான் அந்த நுகத்தடி நுனியிலே பறக்கிற கொடியினுடைய நுனி பார்த்து வியந்து மகிழ்கிறார் அப்போ சக்ரி சக்கரார பங்கி விஷ்ணு சக்கரத்தையும் ஹரி ரப்பிச்ச ஹரினு இந்திரன் குதிரைகளையும் தூர்ஜட்டி தூர்துவான சிவன் பறக்கிற கொடி பார்த்து வியக்கிறார்கள் அடுத்தது அக்ஷம் அதுல உங்க கையில் இருக்கிற புஸ்தகத்துல நக்ஷம்னு போட்டிருக்கும் ஏன் அப்படின்னா முதல்ல வருது துவஜாந்தானு அப்படிங்கிறதுல வர்ற இன்னுங்கிற எழுத்தும் அடுத்து வர்ற அக்ஷம்ங்கிற எழுத்தும் சேரும் போது இன் பிளஸ் வருது கூட்டு எழுத்து நீங்க என்ன பண்ணுவோம் போட்டத கழிச்சு ஆரம்பிக்கும் எழுதியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த வாரத்தை நக்சத்திரன்னு வருது நக்ஷம் நக்சத்திரன்னா உங்களுக்கு ஒலி வருது இல்லையா அதுக்காக அவர் இப்படி எழுதியிருக்கிறார் ஆனா பொருள் பிரிக்கிற போது அக்ஷம் நக்ஷத்திர பிரிக்கணும் அக்ஷம் என்றால் அந்த இருசு அந்த அச்சானி மாதிரி நடுவில் உள்ள போகுது இல்லையா இருசுங்கன்னா அதுலதான் சக்கரத்தை மாட்டி விப்பாங்க அதுக்கு பேரு அக்ஷம்னு பேரு அதுதான் தமிழ்ல அக்கு அப்படிமா அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு அப்படிங்கிறாங்க அக்கு என்றால் எலும்புன்னு அர்த்தம் அக்கும் புலியின் அதும் ஆழ்வார் பாடுறார் அக்ஷம் அந்த அக்ஷத்தை நட்சத்திரநாதக நட்சத்திரநாதன் யாரு அப்படின்னா இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி சந்திரன் அவனுக்கு உடுபகான்னு ஒரு பேரு அவன் தவம் செய்யறதுனால தான் அந்த ஊருக்கு உடுப்பின்னு பேர் வந்தது நட்சத்திரங்களுக்கு அவன் அதில் நட்சத்திரங்களை மனைவிகளாக தக்ஷன் அவனுக்கு மனம் முடித்து அதனால அவனுக்கு நட்சத்திரநாதன் சந்திரன் இங்கே எதை புகழ்கிறான் என்றால் அந்த இருசனை புகழ்கிறான் இருசினை வணங்குகிறான் நட்சத்திரநாதக ஏன் பேரை சொல்லி சொல்றாங்க அப்படின்னா வெறும் சந்திரன் சொன்னீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் அவன் ஒருத்தேட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க ஆனா அவன் நட்சத்திரங்களுக்கு அதிபதினு சொல்லும் போது பொசிஷனை நட்சத்திர பலத்தை நம்பிதான் இருக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கிறத பொறுத்துதான் ஒரு ஜாதகம் ஷைன் இல்லையான்னு சொல்ல முடியும் ஒருத்தரை பாக்குற போது நீங்க என்ன ஸ்டாரு அப்படின்னு கேட்பாங்க சில பேர் எனக்கு ஸ்டாரே சரியில்லைங்க அப்படின்மா அது மாதிரி நட்சத்திரங்களுக்கெல்லாம் அவன் அதிபதினா அதிர்ஷ்டங்களுக்கெல்லாம் அவன் அதிபதினு ஒரு உயர்வு கொடுக்கிறாரு நீங்க இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு டேட் என்ன அப்படின்னா ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் வெள்ளிக்கிழமைதான் பார்க்கடல்ல மகாலட்சுமி தோன்றினாள் அதனாலதான் அது வரலட்சுமி விரதமாக கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி விரதம் வந்து அந்த நாள்ல தான் அவங்க வந்து முக்கிய நாளாக வைத்து கொண்டாடுவார்கள் காரணம் என்ன ஆவணி மாதம் சுக்லபட்சம் வெள்ளிக்கிழமையில தான் பார்க்கடல் கடைந்தபோது அவள் தோன்றினாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள்னு இந்த நாட்டில் ஒரு நம்பிக்கை உண்டு இப்போ வெள்ளிக்கிழமைகளில் சில வீடுகளில் இந்த சிட் பண்ட் கம்பெனிக்காரங்க கலெக்ஷனுக்கு போனாங்கன்னா எங்க இருந்துருந்து வெள்ளிக்கிழமை வர்றீங்க வெள்ளிக்கிழமை நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை விளக்கேத்துற நேரம் போய் கடங்கிட்டு பாருங்க சில வீடுகளில் போட முதவி வெளியே போடாண்டு வாங்க கடங்குறது பாரு நேரத்தை பாரு அப்படின்னு ஏன்னா திருமகள் உள்ள வந்த நாள் உள்ள வர்ற நேரம் அன்னைக்கு வெளியே போகக்கூடாது வெள்ளிக்கிழமை அதுமா வீடு தேடி புதுசா ஒரு பெண் வந்தாள்ன்னா அவளுக்கு கன்னி பூஜை செய்யலாம் அவளை வந்து கௌரவிக்கலாம் என்கிற அந்த நாட்டில் உண்டு நாதஹா என்ற சந்திரன் அஷத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் அந்த சக்கரத்துக்கு நடுவிலே மாட்டப்பட்டிருக்கிற அந்த இரிசை கண்டு வணங்குகிறானா அக்ஷம் நக்ஷத்திரநாதகாருணகா இப்ப முதல்ல ஒலியொற்றுமைத்திரம் வந்திருக்கா இப்ப அடுத்த ஒலியொற்றுமை என்னன்னா அருண வருங்கிறது யாரு மழைக்கு கடவுள் இந்த வருணன் என்ன பண்றான் அருணனை கும்புறான் நீ ஒழுங்கா ஓட்டு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கும்பிட போடற அப்போ அருணம் அப்பி அருணனை வருணன் வணங்குகிறான் அடுத்து கூபராக குபேரஹா குபரா குபரன் ரெண்டு வருது குபேரக்கொகத்தடி வளர்ந்துருக்கு ஏழு குதிரைகள் இழுக்குது கூறுமையா இருக்கும் அது எதுக்குன்னு சொன்னா ரதம் போறதுக்கு இடைஞ்சலா ஏதாவது ஒரு பொருள் இருக்குமான தளர்றதுக்கு நீங்க ரயில் வண்டிக்கு முன்னால போனீங்கன்னா ஒரு பெருசா குப்பை கூட்டுற மாதிரி ஒன்னு வச்சிருப்பான் குமுதத்துல ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டிருந்தது என்னான்னா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை கிடைக்காதனால ரயில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி தண்டவாளத்தில் போய் படுத்திருக்கான் ஆனா இந்த மாதிரி வந்து வந்து படுத்துறாங்கன்னு சொல்லி ரயில்வேஸ்ல எப்படி ஒரு பண்ணிட்டான் ஏன்னா இன்ஜினுக்கு முன்னால குப்பை கூட்டுற மாதிரி ஒரு பெரிய அயன் சி ஒன்னு வச்சிருக்கான் அது என்ன பண்ணிருச்சு அவனை கிளீனா உருட்டிக்கிட்டே போயிடுச்சு அவன் பார்த்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போனவொடனே அவனை தண்டவாளத்தை விட்டு தள்ளி விட்டுச்சு உனே பார்த்தான் என்னடா நமக்கு வேலை தான் கிடைக்க மாட்டேங்க சாவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு அடுத்தாப்புல மூணு போகி போன உடனே நாலாவது போகிக்குள்ள விழுந்திருக்கான் விழுந்திருக்கிறான்னா அந்த நாலாவது போகல படி வைக்கிற இருக்கு இல்லைங்களா வாசப்படி அதுவும் இவனை தட்டி விட்டுருச்சு இவன் கையை மட்டும் சக்கரத்துக்குள்ள போயிருக்கு ஒரு கை அவுட்டு அதை பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியேழுத்திட்டாரு அப்புறம் அவனை கேட்டான்ட பார்த்து ஜாக்கிரதையா போக கூடாதார நான் ஜாக்கிரதையா தாங்க விழுந்தேன் ஆனா சாக முடியலைங்க அப்படி நானும் அப்புறம் அவனை கூப்பிட்டு பேட்டி கண்டா என்னடா செய்யா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்க நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதினொன்றாம் கிளாஸ் முடிச்சதுல இருந்து பதிஞ்சு வச்சுருக்கேன் இப்ப ரெண்டு டிகிரி முடிச்சிட்டேன் கால செலவானதான் மிச்சேன் வேலை கிடைக்கல இனிமே அந்த வாழ்ந்து என்ன பிரயோஜனோ அந்த பேட்டியை குங்குதல போட்டுருக்கான் அது மாதிரி இந்த ஏழு குதிரைகள் ரதத்தை இழுத்துக்கொண்டு போற போது எதிரே ஏதாவது பாறைகேரை வந்ததுன்னா அதை அடிச்சு நொறுக்கிறதுக்குன்னு முன்னாள் நீட்டிட்டு இருக்கோம் ஏற்காள் மாதிரி அதுக்குதான் கூபுரம்னு பேரு அந்த கூபுரம் அக்ரம்னா நுனி அந்த ஏற்காள் நுனியை பார்த்து குபேரன் வணங்குகிறானான் இந்த குபங்கிற வார்த்தை ஒலி ஒற்றுமையா இருக்கு இல்லையா அதுக்காக அப்படி போட்டிருக்க இதுல என்ன செய்தா இப்ப இவங்க இதுதான் கும்பிடுவாங்களா அப்படிங்குனு ஒரு கேள்வி வருது இவர் சும்மா ஒரு ஒலி ஒற்றுமைக்காக அப்படி சொல்றாரே தவிர பொதுவில எல்லாரும் அந்த ரதத்தினுடைய எல்லா உறுப்புகளையும் வணங்குகிறார்கள் எல்லாருமே ரதத்தினுடைய முழு அந்த பாடியை புகழ்கிறார்கள் அதனால இதுக்கு வந்து அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரிக்டா அர்த்தம் எடுத்துக்க சில பேர் அந்த காலத்துல தமாஷுக்கு சொல்லுவாங்க இவரு முறுக்கு தின்னாரு கிறுக்கு வந்து போச்சுங்க அப்படி முறுக்கு தின்னாரா அவருக்கு வந்து இல்லைங்களா அதுக்காக ஒரு ஒலி ஒற்றுமைக்காக வணங்குகிறான் என்றால் தேவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ரதத்தினை வணங்குகிறார்கள் என்பது பெறப்படும் பொருள் அப்ப நீங்க இப்ப கணக்கு பாருங்க சக்ரீ சக்கர பங்கம் அதாவது விஷ்ணு சக்கரத்தையும் ஹரி ரப்பிச்ச ஹரினு இந்திரன் குதிரைகளையும் தூர்ஜட்டிர் தான சிவன் கொடிகளையும் அக்ஷம் நக்ஷத்திரநாதக இருசனை சந்திரனும் அருணமபி வருணக அருணனை வருணனும் குபேரஹியை குபேரனும் வணங்குகிறார்கள் வந்த இப்ப அடுத்த இரண்டாவது பாதத்துக்கு போறோம் சங்கஹ சுராணம் ரம்கஹான ஸ்பீடு வேகத்தை யார் புகழ்றாங்கடான அத பார்த்த கிராமத்து ஜனங்கள்லாம் அப்படியே மூக்கல விரல் வச்சு நீப்பா என்ன வேகமா அந்த விமானம் போகுதுன்னு ராக்கெட் போற வேகத்தை ராக்கெட் அளத்திலிருந்து பார்த்து ரசிக்கிறார்கள் இல்லையா அது போல ரம்ஹான் வேகம் ஸ்பீடு அந்த வேகத்தை சங்கஹ சுராம் சுரானுடைய சங்க சங்கக கூட்டம் தேவர்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து ரசிக்கிறார்கள் அதாவது இந்த கிரௌடு சைக்காலஜின் போது ஒருத்தன் சொல்றத இன்னொருத்தன் கண்ணு மூடிட்டு ஆமோதிப்பான் அது நிஜமாவே நடக்குதா இருக்குதாங்கிறத பத்தி அவனுக்கு அக்கறை இல்லை ஒரு கூட்டமா இருக்கிற போது நாலு பேர் சேர்ந்து சொன்னான்னா பாக்கி எல்லாம் ஆமா ஆமா அப்புறம் கடைசியில விசாரிச்சு பார்த்தா அது பொய்யா கூட இருக்கலாம் அந்த குழும உணர்வு மனிதனுக்கு ரொம்ப இருக்கு அது ஒரு முக்கியமான குந்தகம் ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் சொல்லி இருக்கு அதாவது நான் இந்த ஊர்ல இவங்களோடைய பழகிட்டேன் மறு ஜென்மத்துல கூட இந்த ஊர்லதான் வந்து பிறக்கணும்னு வரங்க சில பேர் ஆனா மறு ஜென்மத்துல இந்த ஊர் வந்து பிச்சை எடுப்பான் அப்புறம் அவன் பண்ண கர்மாவுக்கு ஏற்ப அவனுக்கு என்னன்னா இந்த இன உணர்வு இது முதல்ல நீங்க சொல்லுவான் என் ஊர் என் நாடு என் நகருங்கிற ஒரு உணர்வு கொஞ்சமாவது மனுஷனுக்கு குறையணும் அந்த பற்று இருந்த சண்டை சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல உக்காந்துக்கிட்டு சொல்லுவான் உலகத்திலேயே தேவகோட்டை தான் சிறந்த ஊர் நீ என்ன சொல்ற அப்படிமான போடா போடா ராமேஸ்வரத்துக்கு ஈடா வருமாடா அப்படிமா இவன் ஏன்னா ராமேஸ்வரன் அவங்க ஊரா தேவகோட்டை இவங்க ஊரா அவங்க ஊருன்னா என்ன சொந்தத்துக்கு விளக்க வாங்கியிருக்கிறான் அது கிடையாது அவன் பிறந்தான் வளர்ந்தான் ஒரு பத்து வருஷம் அதுக்குள்ள அந்த ஊருக்கு அவனுக்கு அபினி பார்த்தீங்கன்னா எங்க மதுரை எங்க கோயம்புத்தூர் எங்க மெட்ராஸ் எங்க பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்த்திபண்ணன் சினிமா நடிகரை யாராவது பார்த்து உங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்டா அதனால யூஸ்வலா ஜோக் அடிப்பாரு எனக்கு சொந்தத்துல வீடு தாங்க இருக்கு சொந்தத்துல ஊர்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொந்த ஊர் அப்படின்னா ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்துட்டா அந்த ஊரை பத்தி யாராவது இன்சல்ட் பண்ணிட்டா அதுக்காக உயிரை கொடுத்து சண்டை போடுவாங்க இந்த பற்று இது வந்து கொஞ்சமாவது நீங்கணும் போன ஜென்மத்துல நம்ம வந்து கொரட்டாம்பட்டியில பிறந்திருப்போம் இந்த ஜென்மத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கிறோம் அடுத்த ஜென்மத்தில் வேற எங்கயாவது சக்க போய் பிறப்போம் இதெல்லாம் ஆண்டவன் தீர்மானிக்கிறது என்னுடைய அப்படிங்கிற அந்த பற்று குறையணுங்கிறது ஞானத்திலே சொல்லப்படு அதான் ஒரு சிஷியனுக்கு எப்ப பார்த்தாலும் குடும்பத்தின் மேலேயே நாட்டமா இருந்ததான் அவன் வந்து ஆன்மீகத்துக்குன்னு குரு கிட்ட வந்த பிறகு கூட குடும்பத்தின் மேல ரொம்ப பற்றா இருப்பான திடீர்னு உபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்கிற போதே அவன் கண்ணு முடியலாம் எங்கயோ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா என்னடா சேர்த்துன்னு கேட்டா எங்க அம்மா அவனை நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நினைச்சுட்டு இருந்தேன் என் தம்பியை நினைச்சுட்டு இருந்தேன்னு சொல்லுவான் உடனே இந்த குரு பார்த்தாரான் இவனுக்கு இந்த பற்று உணர்வு போக வேண்டுமே அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணார் நான் சொல்றபடி நீ செய்டா இதோ இந்த பச்சையா ஒரு சின்னதா மாத்திரை இருக்கு இதை நீ என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு போன உடனே யார்கிட்டையும் இத பத்தி ஒன்னும் சொல்லாம டக்குன்னு வாயில போட்டு ஒரு நம்மளுக்கு தண்ணியை குடிச்சிடணும் சரி குரு சொல்றாருன்னு என்ன எதுன்னு கேட்காம வீட்டுக்கு போனா வாயில போட்டான் டம்ளர் தண்ணி குடிச்சான் உடனே அவன் செத்தவன் மாதிரி ஆயிட்டான் இந்த பார்னு படுத்தான் நாடி கீடு எல்லாம் ஒடுங்கிடுச்சு ஆனால் உயிர் பிரியலை அறிவு அப்படியே இருக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் காதலை விழுகுது நல்லா வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க நாடி பிடிச்சி பார்த்தாங்க நாடி துடிக்கல ஹார்ட் துடிக்கல ஐயையோ செத்து போயிட்டானேன்னு சொல்லி எல்லாம் அவன் விழுந்து அழுகுறாங்க இந்த குளிகையினுடைய மகிமை என்னன்னா இ தன் மேல விழுந்து எல்லாரும் அழுகிறாங்கங்கிறது அவன் காதலை விழுகுது ஆனா இவனால் அசைய முடியாது செத்தவ மாதிரி கிடக்குறான் இந்த நேரம் அவனுடைய குரு வந்தார் செக் பண்ணார் ஜெனரல் மூலமா நான் சொன்னபடி நடந்திருக்குதான் ரைட் அவன் விரைச்சி கிடக்கிறான் உடனே இவர் உள்ள வந்தார் என்னம்மா சத்தம் என்ன அழுகிறீங்க என்ன செய்தி பாருங்க குருவே உங்க பெரிய சிஷியன் காரண இல்லாம யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம திடீர்னு சேர்த்து போயிட்டாருங்க அப்படியா இந்த பையன் மறுபடி உயிரோட வரணும்னு யாருக்காவது ஆசை இருக்குதா அப்படின்னு எல்லாரும் ஒரே கோராசா ஐயோ எங்களுக்கு வேண்டிய வரமே அதுதான் நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒரு மாத்திரப்பா பாத்தீங்களா உங்க வாயில போட்டுக்கிட்டீங்க என கொடுங்க என இருங்க ஒரு கண்டிஷன் இதை யாரு வாயில போடுறாங்களோ அவங்க செத்து போயிடுவாங்க ஆனா இவன் எந்திரிச்சிருவான் அப்படின்னாரா எல்லாம் வாபஸ் ஆயிடுச்சு அய்யயோ எனக்கு அந்த வேலை இருக்கு எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு ஒருத்தர் கூட் முப்பத்தி ஆறு பேரு முப்பத்தி ஆறு பேர் கொண்ட குடும்பத்துல ஒருத்தர் கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு சத்தமாவே கேட்கிறான் ஏங்க ஒருத்தர் கூட அவனுக்காக உயிரை கொடுக்க தேரா அப்படின்னு சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னா உதவி செய்யலாம் பற்று பாசமா இருக்கலாம் உயிரை கொடுக்க முடியுங்களா ஏதோ அவன் காலம் முடிஞ்சு போச்சு சீக்கிரம் பாட கட்டுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வாடாட்ட இதுவோ அவன் காதல விழுகுது வந்து லேசா பொட்டுல ஒரு நாடி ஒரு தட்டு தட்டினார் என்னப்பா என்ன சொல்றேன் சாமி முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போகணும் நான் காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போக போறேன் போது இந்த சனி வாழ்ந்தது அப்படின்ட்டான் அவனுக்கு அந்த உறவு விட்டு போச்சு அதனால அந்த சங்க உணர்வு சத்சங்கம் வரணும் நல்லவர்களுடைய செயற்கை இன்னொரு கதைவோ சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு மனைவி மோகம் அதிகமா இருந்ததான் அவனை அதை நீக்கிறதுக்கு ஒரு சன்னியாசி முயற்சி பண்ணாரு முடியல அப்ப என்ன பண்ணார ஒரு குறிப்பிட்ட ஹட்டயோக பயிற்சி ஒன்று சொல்லி கொடுத்து இதை வீட்டுக்கு போய் செய்யா அப்படின்னு சொன்னாரு அது வீட்டுக்கு போய் அந்த குறிப்பிட்ட ஹட்டயோக ஆசனத்தை போட்ட உடனே அவன் செத்தவ மாதிரி ஆனா உயிர் போகல ஆனா எப்படி செத்தவ மாதிரி படுத்தான்னா கையை அப்படியே பணம் மாதிரி நாலா பக்கம் விரைச்சிக்குச்சு அதை இழுத்து வச்சு பாடியோட கட்ட முடியல அவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு அப்போ சரி செத்து போயிட்டாங்க நினைச்சு பாட கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்ப பாடகா முதல்ல பாடையில வைக்கணும் வீட்டை விட்டு வெளிய கொண்டு வரணும் கையோ மடக்க முடியல அதனால இந்த வாசப்பொடியை கொஞ்சம் இடிச்சு நம்ம வெளிய கொண்டு போய் அப்படியே பாடையில வச்சு நம்ம கொண்டு போய் எரிச்சிடலாங்க அப்படின்னு அதுக்கு அவன் மனைவி சொன்னாலாம் இந்த மனுஷன் காலமெல்லாம் பாடுபட்டு எனக்குன்னு சம்பாதிச்சு வச்சது இந்த ஒரு வீடு இந்த வீட்டெல்லாம் இடிக்கப்படாது செத்த உடம்பு தானே எரிக்கத்தானே போறீங்க அந்த கைய கால வெட்டிடுங்க கைய கால வெட்டி அந்த உடம்போட சேர்த்து கட்டி கொண்டு போய் எரிச்சிருங்க அப்படின்னா உடனே வந்து அந்த நேரம் பார்த்து அந்த குரு வந்து ஒரு முதுகுல ஒரு தடுத்துட்டா எந்திரிச்சு உட்காந்துட்டான் என்னப்பா உன்னுடைய தர்மபத்தினி சொன்னதை கேட்டியா கையை வெட்டலாமான் அந்தல இருந்து அவர்கள் மோகம் நீங்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுக்காக நீங்க வந்து உங்க வீட்டுல எல்லாரோடையும் வந்து பகச்சிக்கணும்னு சொல்ல வரல அட்டாச்மெண்ட்ங்கிறது இருக்கணும் அது ஒரு அளவோட இருக்கணும் நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்கு உரிய ஒருத்தங்க நமக்கு துரோகம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அதிர்ச்சினால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராத அளவுல பாத்துக்கோங்க ஐயோ நான் இப்படி நினைச்சிருந்தேனே அந்த நபர் நமக்கு இப்படி பண்றாங்களேங்கிற அதிர்ச்சி உங்களுக்கு ஒரு நாள் வரக்கூடாது இப்ப நான் யாரை ரொம்ப முக்கியமா நேசிக்கிறேனோ நம்புறனோ அவங்க நாளைக்கு எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா ஓகே உலகை இருக்கே அதுதான் அப்படின்னு உங்கள சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா இத்தனை வருஷம் இன்னைக்கு உபன்யாசம் கேட்டதுக்கு அதுதான் பலன் இங்கே தேவர்கள் குழுமமாக குடும்ப உணர்வோடு கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சங்கக சுரணம் தேவர்களுடைய கூட்டமானது வேகத்தை பார்த்து அந்த ரதத்தினுடைய ரங்க வேகத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறது அப்போ இந்த தேவர்கள் என்ன நினைக்கிறாங்களா இந்த சூரியனுக்கும் இந்த சூரியனுடைய ரதத்துக்கும் இவ்வளவு வேகமா போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உலகத்து மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் கடமையை செய்கிறார்கள் இப்ப ரயில் வண்டி ரொம்ப வேகமா போகுது நீங்க பாக்குறீங்க கரெக்டா பிளையிங் ராணி ஆகட்டும் பாம்பே மெயிலும் நீங்க லேட்டா கொண்ட வண்டிய விட்டீங்கன்னா சம்பளத்தை கட் பண்ணிருவாங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சார் இருக்கிறவங்களுக்கும் கார்டு வேன்ல சம்பளத்தின் மேல குறி இருக்கிறதுனாலதான் அந்த வண்டி வேகமா ஓட்டுறாங்க ஆனா இந்த சூரியனுடைய ரத்தத்தை வேகமா ஓட்டுறானே அருணன் அவனுக்கு யாரு சம்பளம் தர்றா அதுல உட்கார்ந்து சூரியன் தான் எந்த சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுறான் ஒண்ணுமே கிடையாது பரோபகாரம் இந்த உலகத்திலே சூரியன் ஒழுங்காக இயங்கினால்தான் உயிர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக பிரதிபலன் எதிர்பாராத ஓட்டம் அது அதனாலே அதை பார்த்து இந்த சுரா நாம் தேவர்கள் இயக்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் தம் கடமையிலிருந்து நழுவாத இந்த சூரியனை பார்த்தாயா என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஏன் அந்த சூரியன் ஓடணும் இந்த உலகத்துல நாமெல்லாம் அவ்வளவு உத்தமமா இருக்கிறோமா நமக்காக இந்த சூரியனுடைய வேகமா போகணுமா அப்படின்னு கேட்டா நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொறுவிட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையின்னு ஒரு ஹோல் பாண்டிச்சேரிக்கு ஒருத்த யோக்கியமா இருந்தா போதுமா அவனுக்காக அந்த ஊரை அழிக்காம வச்சிருக்கிறாராம் பகவான் அப்படிதான் இந்த உலகத்துல நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா நல்லவர்கள் உத்தமர்கள் எடுத்துக்கிட்டா ஒட்டு ஹோல் வேர்ல்டுக்கு கணக்கு பண்ணாலே ஒரு நூறு பேர் தான் தேருவான் மொத்தம் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நல்லவர்கள் மகான்கள் சிலரே தேருவார்கள் வாரியார் சொல்லுவாரு ஒரு குழம்புல புலி மிளகு காரம் என்னென்ன இருந்தாலும் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த குழம்பு செல்லுபடியாகாது ஆனா அதே சமயத்துல புளியோ மிளகோ காரமோ வேற எது இல்லாட்டி பரவாயில்ல உப்பு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க வெறும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடலாம் வெறும் அவிச்ச காயில உப்ப போட்டு சாப்பிடலாம் உப்புங்கிறது அவ்வளவு முக்கியமான சுவை அது இந்த உலகத்திலே மகான்கள் உப்பை போன்றவர்கள் வேற யார் இருந்தாலும் இல்லாட்டி இந்த மகான்கள் ஆங்காங்கே ஒன்னு ரெண்டு பேர் இருந்தா உண்டால் அம்மவி உலகம் மெயந்திரர் அமிழ்தது ஆயினும் மெயந்திர தமியர் உண்டலும் சொன்ன மாதிரி அப்படி மகான்கள் வாழ்வதனாலே சூரியன் அவ்வளவு வேகமா கடமையை செய்யறான் நவகிரகங்களும் கடமையை செய்கின்றன சங்க இந்த புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி இதுல சங்கம் சரணம் கச்சாமி கிடையாது சில பேர் விவரம் தெரியாம மாத்தி சொல்லுவாங்க புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி அந்த காலத்தில் ஒரு நாடகம் ஒன்று ஒரு அன்னையின் ஆணையங்கிற ஒரு படத்தில் ஒரு புத்தர் வந்து சாம்ராட் அசோகனை திருத்தரம் மாதிரி ஒரு நாடகம் அதில் எப்படி தப்பா சொல்றான் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி தப்பு புத்தரை சரணமடைகிறேன் புத்தர் சொல்லிக் கொடுத்த தர்மத்தை சரணடைகிறேன் சங்கத்தை சரணடைகிறேன்னா சான்றோர்களுடைய சத் சங்கத்தை நான் சரணடைகிறேன் அது உயர்ந்தது அதாவது அதிகபட்ச லட்சியம் அது அதான் சங்கக ஏண்ட கிண்டி வந்து குதிர ஆச்சரியா இந்த குதிரை என்ன அழகா ஓடுதுன்னு இந்த தேவர்கள் எல்லாம் இந்த ரதம் ஓடுற அவங்களுக்கு ஏன் சுவாரஸ்யமா இருக்கு இந்த ரதம் ஏன் வேகமா ஓடுதுன்னா ஜகத் உபகிரதையே உலக நன்மைக்காக லோக்சேமத்துக்காக இந்த ரதம் இப்படி ஓடுது அப்போ கைமாறு கருதாத மாறி போலே பிரதிபலன் எதிர்பாராத கார்மகில் மழை போலே இந்த சூரியனுடைய ரதமானது அன்றாடம் தன்னுடைய கடமைகளை செய்கிறது ஜகத் உபகிரத்தையே ஜகத்னா உலகம் உபகாரங்கிற வார்த்தையிலிருந்து உபகிருத்தையேங்கிற வார்த்தை வருது அதாவது உபகாரத்திற்காக பகீரதன் வந்து கங்கையை கொண்டு வந்தான் அப்படி கங்கையை கொண்டு வரும் போது கங்காதேவி ஆயிரம் வருட தவத்துக்கு மனம் இறங்கி அவனுக்கு காட்சி கொடுத்து ஏன்பா உன்னுடைய தாத்தாக்கள் வந்து நற்குதி அடையணுங்கிறதுக்காகத்தானே நான் பூமிக்கு வரணுங்கிற உன் வேலை முடிஞ்சா பத்தாதா அப்படின்ன போது பகிரதன் என்ன சொன்னா ஐயோ இத்தனை வருஷம் தவம் பண்ணினது என்னுடைய தாத்தாக்களுக்கு மட்டுமா இன்று முதல் உலகத்துல யார் செத்தாலும் அவங்க செத்த போனமாவது கங்கையில வந்து போடப்பட்டால் அல்லது எரிக்கப்பட்ட அந்த பிணத்தின் அஸ்தீவாவது கங்கையில கொண்டு வந்து போட்டால் அவங்க பண்ண பாவம் எல்லாம் போகணும் அப்படி ஒரு மாபெரும் கெடுத்தியே நீ நீ கட்டாயம் கால விழுந்து கேஞ்சினான் அதான் ஜகத் உபகிரத்தையே உலக சேமத்துக்காக உடனே அவங்க இருந்து புறப்பட்டு வந்தா சிவன் தலையிலிருந்து வந்து பூமியில விழுந்து ஓடி வந்தாள் ஓடி வரும்போது இமயமலையினுடைய ஒரு பகுதி மதிர்ச்சி ஒரு போல் கொண்டது அடைக்கணுங்கிறதுக்காக அடைக்கல அந்த மலையின் அமைப்பு அப்படி இந்த கங்கை ஓடி வரும்போது ஒரு மேட்டூர் டேங்க் மாதிரி அடைக்குது வந்து அப்ப கங்கை சொன்னால் இந்த மலையை நீ பிளந்திருப்பா அப்பதான் என்னால வர முடியும் அந்த வேலை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன என்னம்மா இப்படி சொல்றேன் நான் ஏற்கனவே பல நாள் கிடந்து ஊதுனா பறந்துருவேன் போல இருக்கிறேன் என்ன போய் இந்த இமய உடைக்க சொல்றிய அப்படின்னா இல்ல ஒன்னு சொல்லல இதை செய்யக்கூடிய ஆளு ஒரு ஆள் இருக்குது யார் தெரியுமா இந்திரனுடைய யானையாகிய ஐராவதம் அந்த ஐராவதம் வந்து தன் தந்தத்தினாலே ஒரு குத்து குத்தனான்னா இந்த மலை தூள் தூளாயிடும் போய் ஐராவதத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு உனே அங்க இருந்து போனான் போய் ஐராவதத்திட்ட போய் இந்த மாதிரி சொன்னா ஐராவதம் என்ன சொல்லிச்சு தெரியுமா நான் யாருன்னு நினச்சிக்கிட்டு வந்து பேசுறேன் நான் ஆனானப்பட்ட இந்திரனுக்கே வாகனம் இந்த மாதிரி குட்டிச்சோர்லாம் இடிக்கிறதுக்குன்னு என்ன ஏற்பட்டவன் நினச்சிக்கிட்டேன்னே மலை மறைக்குதுன்னா யாராவது வேலைக்காரனை வச்சு உளிய வச்சு உட அதுக்கு நான் தானே கிடைச்சேன் போட உங்களுக்கு தெரியும் கங்கை முதல்ல வர மறுத்தாள் வருகிறேன் என்று சம்மதித்த போது நான் வேகமா வந்து விழும்போது அதை யார் தாங்கிக்குவான்னு கேட்டா சிவனை நோக்கி தவம் பண்ணினான் சிவன் தன் தலையை காமிச்சாரு இந்த அம்மாவுக்கு ஆணவம் வந்தது நான் விழுகிற வேகத்துல சிவனுடைய மண்டோட தெரிஞ்சிது பாரு அப்படின்னு வேகமா விழுந்துச்சு சிவன் பார்த்தாரு உனக்கு இவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜட்டா முடியில கட்டி பார்சல் பண்ணிட்டாரு எங்க வெளியேவா பாப்பான் அப்படின்னு இப்ப பகீரதன் பார்த்தான் சுவாமி உங்களுக்கும் கங்கைக்கும் ஏற்படுற போட்டியில எங்க காரியம் போச்சே நான் இத்தனை வருஷம் பாடுபட்டு அவளை கொண்டு வந்தா நீங்க தலைமுடியில கட்டிட்டா என் காரியம் அப்படி நடக்கும் அழுதான் சரிப்பா உனக்காக விடுறேன் அப்படின்னு விட்டார் வர்ற வழியில சும்மா இருக்கப்படாது அகத்தியருடைய ஆசிரமத்தை அடிச்சுட்டு போயிட்டான் அகத்தியர் பார்த்தார் அவ்வளவு கங்கையும் கொண்டாந்து குடிச்சு விட்டார் வைத்துக்குள்ள யோகம் வகி மறுபடியும் போச்சு இப்போ சுவாமி என்ன சுவாமி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அவளுடைய குற்றத்தை எனக்காக மன்னிச்சுக்கிங்கன்னு கால விழுந்தாடுதான் அதுதான் பகீரத பிரயத்தனம்ங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டா ஒரு அடைமொழி சொல்லுவாங்க பகீரதம் எத்தனை தடவை காவல்து எடுத்து டெல்லிக்கு பகீரத பிரயத்தனம் பண்ணி கொண்டு வந்தான் கடைசி அவ என்ன சொல்லிட்டா இந்த மாதிரி இமயம் அலை தடுக்குது ஐராவத திரும்ப வந்து கங்கை கிட்ட அழுதுகிட்டு நின்னான் ஓ அப்படி சொல்றான் நாம சரி அப்போ நான் வந்து அவனுக்கு சவால் விட்டதா சொல்லு போயி கங்கை அம்மாவுக்கும் உனக்கும் பல பரீட்சையா உனக்கு வீரம் இருந்தா வந்து மோத சொன்னாங்க அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு உடனே இவன் இதே மாதிரி போய் சொன்ன சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு இந்த கங்கையை நான் என்ன பாடுபடுத்துறேன் பாரு ஒரு குத்து குத்தி மறுபடி வந்த இடத்துக்கு அனுப்புற பாரு அப்படின்னு சொல்லி வேகமா வந்தான் அப்ப கங்கை என்ன சொன்னால் நான் மூன்று முறை உன்னை அலைகளால் ஓங்கி அடிக்கிறேன் நீ அந்த இடத்தை விட்டு அசையாம இருந்துட்டியானா நான் தோத்துட்டேன் அசைஞ்சிட்டியானா நீ தோத்துட்டேன் நீ தோத்தா இந்த மலையை உடைக்கணும் நான் தோத்தா தேவலகத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு போட்டு சரி அப்படின்ட்டு அவன் நாலு காலை ஸ்டடியாக வச்சு நின்னான் அப்போ கங்கை வந்து முதல் அலை வேகமா அடிச்சது முதல் அலையில ஐயா மிதந்துட்டாரு காலை அசைவது மட்டும் இல்லை அப்படி தண்ணியடி மேல்மட்டத்துக்கு வந்து மிதக்குறாரு ஒன்னும் ஐராவதம் பார்த்தான் நான் தோல்வியை ஒத்துக்கொண்டேன் மேற்கொண்டு ரெண்டு அலை அடிச்சதுன்னா இப்ப உயிரோட மிதக்குறேன் அப்புறம் உயிர் மிதப்பேன் வேண்டாம் ஸ்டாப் அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் அந்த ஐராவதம் வந்து என்ன பண்ணிச்சு அந்த மலையினுடைய பாறைகளை தன் தந்தத்தாலே நொறுக்கி அவளுக்கு பாதை உண்டு பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் கரைகளாக கற்களை அடுக்கி கொடுத்ததாம் அதனால வந்து கங்கை பூமிக்கு வந்த பெருமையில ஐராவதத்துக்கும் பங்குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க கங்கை எதுக்காக அப்படி செஞ்சா அப்படின்னா உலக சேமத்துக்காக பகிரவன் எதுக்காக அப்படி செஞ்சா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதனாலதான் பெரியவங்க சாகுறதுக்கு முன்னாலே உலக நன்மைக்காக குறைஞ்சபட்சம் ஒரு அறக்கட்டளையாவது ஏற்பாடு பண்ணிட்டு போவாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்களுக்கு வருஷா வருஷம் இந்த பிரைஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு பிக்சட் டெபாசிட் போடுவாங்க அட ஒரு மரம் வச்சுட்டு போவாங்க ஒரு சத்திரம் கட்டுவாங்க ஒரு அன்னசாலை ஏற்படுத்துவாங்க ஒரு கோயில் கட்டுவாங்க ஒரு ஆர்பனேஜ் கட்டுவாங்க இந்த லதா மங்கேஷ்கர்னு ஒரு பிரபலமான சினிமா பாடகையில் அந்த அம்மா முன்னூத்தி படுக்கைகள் கொண்ட ஒரு இலவச நல்லா இருக்கணும் இது மாதிரி போல் இருந்து கொண்டு நன்மையை செய்கிறவன் செய்பவன் போல் கொண்டு தீமையை செய்பவன் காமன் ஆனா மக்களுக்கு யாரா பிடிக்கும் எங்களை மன்மதன் ரட்சித்தா போதும் அப்படின்னு எல்லாரும் மன்மதனை தான் கூப்பிடுறாங்க ஏற்றுகிறான் அப்படி உலகத்துக்கு கேமம் செய்கிறவன் யார் தீமை செய்கிறவன் யார் என்று பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆதி சங்கராச்சாரியன் சொல்றேன் ஜெகத் உபகிரத்தையே நித்திய யுக்திய நித்திய யுக்தும் ஈடுபட்டு பணியில ஒருத்தனை நியமிக்கிறீங்க அந்த பணியில அவர் டிவோட்டடா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரூல் ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு எல்லாம் இருப்பாங்க என்ன வீட்டுல யாரும் ஆளு இல்ல வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற சும்மா கிடக்கிறதுக்கு வேலையாவது பாத்துட்டு போவோம் அப்படின்னு அப்ப இன்னொரு தொண்டர் வருவாருனால தான் எங்க பேரு கெடுது ஒழுங்கா அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போய் தெலங்கையா அப்படின்னு சொல்லி சில பேர் நல்ல அறிவுரை கூறுவார்கள் அப்படி இல்லாம ஒழுங்கா வேலை செய்யறவனுக்கு நித்திய யுக்தகான பேர் சதா சர்வகாலமும் தன் பணியிலேயே ஈடுபட்டு இருக்கிற யாரு இந்த பெருமை ரெண்டு பேருக்கும் சூரியனுக்கும் சேரும் சூரியனுடைய ரதத்துக்கும் சேரும் நித்திய யுக்தசிய எஸ்ய அப்படி ஈடுபட்டிருக்கிற எவனுடைய செந்தனகிறதோடு அவன் செய்யறது கடைசி பதம் இருக்கு பாரு செந்தனோ பகான் செந்தனஹானா ரதம் எஸ்யனா யாருடைய அந்த யார் யாரை குறிக்குது அப்படின்னா சூரியனை குறிக்குது அது நம்ம மேற்கொண்டு வர பாருங்க ஸ்தௌதி ஸ்தௌத்திங்கன்னா புகழ்ந்து தோத்தரிக்கிறது புகழ்ந்து வணங்குகிறதுன்னு அர்த்தம் அந்த ஸ்தௌத்திங்கிறது யாரை சேரும் என்றால் வரிசையா சக்ரி என்ற விஷ்ணுவை சேரும் ஹரி என்ற இந்திரனை சேரும் தூர்ஜெடி என்ற சிவனை சேரும் நட்சத்திரநாதன் என்ற சந்திரனை சேரும் வருணனை சேரும் குபேரனை சேரும் இந்த ஆறு பேரோடையும் சேர்ந்து இந்த ஸ்தௌத்திங்கிறத ஓட்ட வச்சுக்கணும் அப்ப தனித்தனியா பிரிச்சு பார்க்கிற போது சக்ரி ஸ்தௌதி ஹரி ஸ்தௌதி தூர்ஜட்டி ஸ்தௌதி நக்ஷத்திரநாதகஸ்தௌதி வருணகஸ்தௌதி குபேரகஸ்தௌதி எல்லாரும் தொழுகிறார்கள் அப்படின்னு ஸ்தௌத்தினா தொழுகிறார்கள் தனித்தனியே நித்தியயுக்திய ஸ்தௌதி பிரீத்தி பிரசன்னகா பிரீத்தி பிரசன்னகான அன்பினால் மகிழ்கிறவன் பிரீத்த அன்பு பிரசன்னகான மகிழ்ச்சி நாம அன்பு காட்டினால் அதற்கு மகிழ்ச்சி அடைந்து வரம் அருளுகிறான் உங்க கையில இருக்கிற புஸ்தகத்துல இந்த பிரீத்தி பிரசன்னகிறத விஷ்ணுவுக்கு முன்னால போட்டிருக்காங்க அதாவது சக்கரிங்கிறதுக்கு முன்னாடி போட்டு பிரீத்தி பிரசன்னகன்னு அர்த்தம் சொல்லிடுறாங்க அதாவது அன்பருக்கு மகிழ்ந்து வரம் கொடுக்கும் விஷ்ணு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க கோபிநாத சூரியனுடைய உரையில எப்படி இருக்குன்னா இந்த பிரீத்தி பிரசன்னகிறது சூரியனுக்கு முன்னால போட்டிருக்கிறாங்க சூரியனுடைய ரதத்துக்கு முன்னால அன்பருக்கு மகிழ்ந்து வரம் கொடுக்கும் சூரியனுடைய ரதம் அப்படின்னு ரெண்டுமே ரெடி தான் பிரீத்தி பிரசன்ன அன்பினாலே மனம் மகிழ்ந்து வரம் அருளுகிறவன் அப்படின்னு இது என்னங்க பெரிய காரியம் போய் கும்பிட்டு உடனே வந்து அவங்க வரல போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா தெய்வங்களும் கும்பிட்டு உடனே வரம் கொடுத்துடாது சில தெய்வங்கள் கபாத்து வாங்கும் சில தெய்வங்கள் பலி கேட்கும் சில தெய்வங்கள் காவு கேட்கும் சில தெய்வங்கள் லந்து பண்ணும் சில தெய்வங்கள் பிரச்சனை பண்ணும் இந்த ஜென் புத்த மதம்னு ஒரு மதம் இருக்கு இந்த ஜென் புத்த மதம் சேர்ந்த ஆள் யாராவது ஒரு குரு ஒரு ஆளை நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க நீங்க பேசாம அவர்கிட்ட பேச்சு கொடுக்காம போயிடுங்க பேச்சு கொடுத்தீங்களாக அவங்க வந்து போட்டு வாங்கிடுவாங்க அதான் ஒருத்தர் போய் கேட்டாரா வந்து ஞானம் என்றால் என்ன அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு ஜென்குருவும் சொன்ன பதில் ஒரு ஜென்குரு சொன்ன பதில் என்னன்னா பன்றியின் பல்லில் முடி முளைக்கிறது இதான் ஞானமா என்ன என் பண்ணி எங்கே இருந்து வந்துச்சு பல்லுல முடி எங்க முளைக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் என்ன சொன்னாரா ஓரங்கலம் ஆமை முடி ரெண்டு கிலோ கனம் அப்படின்னா ஞானம் என்றால் என்னன்னா ஆமை முடி ஓரங்கலம் அது வெயிட் ரெண்டு கிலோ அப்படின்னா சரி இவர்கிட்ட ஞானம் கிடைக்காதுரா அப்படின்னு அடுத்தவர்கிட்ட போய் ஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நதி மலைக்கு திரும்பும் போது நான் சொல்லுகிறேன் அப்படின்னா மலையிலிருந்தா நதி கடலுக்கு போகும் நதி மலைக்கு திரும்பும் போது சொல்லி இப்ப போகணும் அர்த்தம் அடுத்த ஒரு சிஷியன் வந்து ஒரு குரு கிட்ட போய் சுவாமி உங்களை பார்க்க வரும்போது ஒன்னும் எடுத்துட்டு வராம நான் வந்துட்டேன் அத பத்தி ரொம்ப வருத்தம் அப்படின்னா அதுக்கு அந்த குரு சொன்னாரா அதை தூக்கி எறி அப்படின்னாரா என்ன சாமி நான் சாமான் கொண்டு வரலங்கிறேன் அதை தூக்கி எறிங்குறீங்களே அப்படின்னு அதை திரும்பி எடுத்துட்டு போ அப்படின்னா அப்படின்னாரு அது மாதிரி நீங்க குண்டக மண்டக பதில் சொல்லுவாங்க நம்ம என்ன கேட்கறோம் ஒரு காது செவிடா அதை வாங்கிக்கிட்டு தான் பதில் சொல்றாங்களா இல்ல வேற மாதிரி பதில் சொல்றாங்களா ஆனா இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஜென் புத்த மத கோட்பாட்டின்படி விளக்கம் இருக்கு இது பார்த்தா கிருக்கு மாதிரி இருக்குல்ல இது ஒவ்வொன்னும் எடுத்து வச்சுக்கிட்டு பன்றியின் பல்லில் முடிமுளைக்கிறதுன்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நதி மலைக்கு திரும்பும் போது அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி ஒரு ஏடாகுடமான ஒரு சமாச்சாரம் அவங்க கிட்ட நீங்க விஷயங்களை வாங்குறதுக்குள்ள பெரிய பாடு ஒருதன் வந்து குருவே நான் மலை உச்சிக்கு போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மலையுச்சியிலிருந்து ஆரம்பி அப்படிங்கிறார் நான் மலையுச்சிக்கு போக வேண்டும் சொன்னா மலையுச்சி ஆரம்பிப்பாருக்கும் தத்துவார்த்தங்கள் விளக்கங்கள் கொடுக்கிறார்கள் அன்பாக வந்து அன்பவர்களுக்கு அனைத்தையும் வழங்குகிறவர் அன்பகம் அன்பகம் அப்படின்னு சொன்ன டெய்லி எவ்ரிடே ஆல்வேஸ் ஒவ்வொரு நாளும் இந்த சம்பவம் நடக்குது ரதம் ஓடுவதும் தேவர்கள் வணங்குவதும் இந்த சூரியனும் சூரியனுடைய ரதமும் நமக்கு அருள்வதும் தினம் இந்த அன்போடையும் அகிமருச்சை அகிமருச்சின் அகிமருச்சின்னு ஒரு பேர் எப்படி நினைப்பீங்க ருச்சினா கிரணம்னு அர்த்தம் அகிமங்கிற வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா ஹிம அப்படின்னா பனி கோல்டு சொல்ற மாதிரியா ஹிமவான் ஹிமய ஹிமகிரி ஹிமம்னா பனி நர்த்தம் ஹிமாலயாஸ் சொல்றது அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு ஹிம்சாகர்னு பேரு அதாவது இமயமலை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ரயில் ஓடுது அது ஹிமாலயாஸ்ல ஆரம்பிச்சு சாகர்ல முடியுது இல்லையா அதனால ஹிமாலயாவில் முதல் மூணு இடத்தை எடுத்துக்கிட்டாங்க சாகரை சேர்த்துக்கிட்டாங்க ஹிம்சாகர் அந்த ரயிலுக்கு பேரு ஹிம அப்படின்னா பனி நர்த்தம் பனி உருகும் மலை பனிமலை இமயமலை ஆஹிம அப்படின்னா பனிக்கு எதிர்ப்பதம் என்ன உஷ்ணம் சூரியன் அகிமமா இருக்கிறான் குளிர்ச்சி அல்லாதவனா இருக்கிறான் உஷ்ணமாய் இருக்கிறான் எனவே சூரியனுக்கு அகிமஹன் ஒரு பேரு அகிமருகி அப்படின்னு சொன்ன சூரியனுடைய கிருணங்களாலே அதாவது இப்படிப்பட்ட சூரியனுடைய அகிமரு சூரியனா சூரியனுடைய ரதத்தினாலே அப்படின்னு அர்த்தம் பொருத்தி பாக்கிறாங்க அகிமரு செய்தி சோ அவத் செந்தனோ அந்த சூரியன் அமர்ந்திருக்கிற ரதமானது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவதாத் அவதாத் என்றால் காக்கட்டும் அதாவது மேட் பிளெஸ் யூ அப்படிங்களா சில பேர் என்ன பிளஸ் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்ன சில பேர் நீளமா நாலு வரையில பண்ணுவாங்க நல்ல மனைவியும் கொடு கொழு என்ற பிள்ளைகளும் நல்ல கல்வியும் தீர்க்க ஆயுளும் இடுப்பான தோற்றமும் அழியாத செல்வமும் புகழும் இப்படி நீங்க வந்து எப்பவுமே நீல பேசுறத விட சுருக்கமா பேசுறதுல ஆபத்து இல்ல நீல பேசுறீங்கன்னா சில சிக்கல் வரும் தென்கட்சிக்கு சாமிநாதன் ஒரு ஜோக் அடிச்சார் ஒரு தடவை என்னன்னா ஒரு லெக்சர் ஹால் அதுல எல்லாரும் டிக்கெட் வாங்கி உள்ள போய் லெக்சருக்கு உக்காந்தாங்கனா அப்போ ஒன்பதரை ஆரம்பிச்சிருக்கிறாரு தத்துவ வேதாந்தி ஒன்பதரை டூ எத்தனை மணின்னு போடல அதுக்கு அவர் சொன்னாராம் எப்ப முடிப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க ஆனால இஷ்டப்பட்டவங்க இருங்க இல்லாதவங்க போங்க அப்படின்னா அதுல முக்கியமா அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணவங்கெல்லாம் முதல் மூணு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க பாடி கவுன்சில் இவர் பாட்டுக்கு பேசுறாரு பேசுறாரு பேசிக்கிட்டே போறாரு முன்வரிசையில உட்காந்துருந்தாலும் பொறுமை இழந்து போய் மெல்ல இப்படி தூக்கி வாட்சி அப்படி காமிச்சாரா உடனே அவர் சொன்னாரான் சாரி நான் பேச வரும்போது வாட்ச் கட்டிக்கிட்டு வர்றதில்லை ஆனாலும் என்ட்ட வாட்ச் இல்லை அப்படின்னாரு அதுக்கு பக்கத்தில் இருந்த ஆள் சொன்னாரான் வாட்சை பார்க்காட்டி பரவாயில்லைங்க பின்னால் கேலண்டர் யாவது பாருங்க அப்படின்னு அப்படின்னா அவர் எவ்வளோ பேசிக்காருன்னு பார்த்தேன் அதாவது ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு தொடர்றாரு அவரு ஏன் அப்புறம் உட்காந்துருக்கிறான்னு சொன்னா அவங்க ஹால வந்து வாடகை கெடுத்துருக்காங்க இவனை விட துரத்திப்பிட்டுதான் அவனை வாடகை கட்ட முடியும் அப்படி நீல பேசுகிறவர்கள் நாட்டில் எங்கும் கிடைப்பார்கள் ஆனா சுருக்க சொல்றவங்க ரொம்ப குறைவானவர்கள் இவர் சொன்னர் அவ காக்கட்டும் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு அவர் கொடுக்கட்டும் அப்படிங்கிறார் இந்த அகிமருச்சி அகிமருச்சி அப்படிங்கிற பெயரினாலே சூரியன் உங்களுக்கு குளிர்ச்சியை போக்குவான் அதாவது எவ்ரி கிளௌட் ஹேஸ் அ சில்வர் ரிட்ஜ் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஒவ்வொரு மேகத்துக்கும் ஒரு வெள்ளி எல்லை உண்டு யாருமே மழையையும் பணியையும் விரும்புறதில்லை மேல்நாட்டுல கூட குளிர் நாட்டுல கூட சன் பாத் எடுக்கிறது தான் பெருமையா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல மழை பெய்துன்னு மழை நமக்கு தேவைதான் ஆனால் எப்படா மழை நிற்கும் எப்ப வெயில் அடிக்கும் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் என்ன சொல்றாங்க ராத்திரி நாங்கள் தூங்குறபோது மழை பெஞ்சிடணுங்க பத்து மணிக்கு மேல ஆரம்பிச்சு காலைபடியே காலைல நாலு மணிக்கு விட்டுறணுங்க பகல்ல வந்து நம்மளதான் டப்சர் பண்ணப்படாதுன்னு ஆனா அந்த நைட் ட்யூட்டி பாக்கிறோம் சொல்றான் ஏ விட்டிக்கு நாங்க ஒன்பது மணிக்கு மேலதாங்க பரப்படுறோம் பகல்ல பெஞ்சிடுங்க ராத்திரில பேங்க அதாங்க நான் சொல்றது அப்படின்னு அவங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு இருந்தா இருந்த மழை யாருக்கு தான் கீழ் பிடிக்கும் அதனால மழை நாட்டுக்கு தேவையானது என்பதை அனைவரும் ஒத்துக்கொண்டாலும் கூட மழையை விட நம்ம வெயில தான் விரும்புகிறோம் இல்லையா அதனால இங்க வந்து அஹிம என்றால் குளிர்ச்சியின் மறுதலையான சூரியன் என்பதிலே உங்களுடைய உரை பனி துன்பங்கள் எல்லாம் நீங்க அந்த பெயரிலேயே ஒரு இது கொடுக்குறார் இந்த வட சென்னையில் அய்யனாபுரத்தில் சோழர்கால கோயில் ஆயிரம் கோயில் ஒன்று இருக்கான் அதுக்கு அந்த கோவில்ல மூலவர் பேரு கரியமாணிக்க பெருமாள் அத வடமொழியில கிருஷ்ணரத்னம்ங்கிறாங்க தாயார் பேரு தமிழ்ல பொற்கொடி அத வடமொழியில கனகவல்லி தாயார்ன்றாங்க ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள் ஆஹ் நம்மழ்வார் வந்து கரியமாணிக்க பெருமாள்னு சொல்லி ஒரு பத்து பாசனம் பாடியிருக்காரு இந்த கேத்திரத்தை பத்தி இல்ல ஆனா இந்த மூலவர் பேரு கரியமாணிக்க பெருமாள் இருக்கிறதுனால இதை ஒரு அபிமான சேத்திரமாக வைத்துக்கொண்டு பக்தர்கள் செல்கிறார்கள் மிகுந்த வரப்பிரசாதியான பெருமாள் அதனால நல்ல செல்வம் கொடுக்கக்கூடிய பெருமாள் என்று கேள்விப்பட்டேன் அந்த நாமத்தினுடைய மகிமை சொல்றதுக்காக அதை சொன்னேன் அவத்தாத் செந்தனஹா செந்தனஹா என்பது ரதம் இந்த ரதத்தை நீங்கள் வணங்குங்கள் சூரியனுடைய பரிபூர்ண மகிமையை வணங்கிறதுக்கு நமக்கு ஆற்றல் பத்தாது நமக்கு சக்தி இல்லை அதனால நம்மால எவ்வளவு முடியுமோ அதுதான் ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தானே குடிக்கும் அதால அப்படித்தானே முடியும் சூரியனுக்கு மகிமை எவ்வளவு இருந்தாலும் நாம் அவளவையும் புரிஞ்சுக்க முடியுமா ரதத்தை வணங்கு போதும் அப்படிங்கிறார் ஒரு கிராமத்தை பல மடி சொல்லுவாங்க ஆத்தோட தண்ணி அலமோதி போனாலும் நாய் பாடு நக்கி தீரும் கோழி பாடு கொத்தி தீரும் அப்படி தண்ணி ஆறு நிறையா போனாலும் நாய் தாகத்தை தீர்க்கறதுக்கு நக்கித்தான் குடிக்கும் கோழி கொத்தி குடிக்கும் அவ்வளவுதான் முடியும் அதுக்கு மேல முடியுமா முடியாது அதனால இந்த பகவத் மகிமையை முழுக்க அப்படியே சொல்ல முடியுமா என்பது சந்தேகம் அதனால அந்த ரதத்தை வணங்கினால் போதும் இராமானுஜர் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாராம் என்ன அப்படின்னா ஒருத்தர் விளக்குறார் வரை சோரிட முடியுமோ அப்படின்னு ஒரு ஆள் என்ன பண்ணானா கொஞ்சம் இருக்குமானு ஒரு வீட்டுல இருந்து பிச்சை கேட்டானா என்கிட்ட மோர் இருக்குமானா நான் கேட்டானா நீ வந்து எதுக்கு மோர் இருக்கு அப்படின்ற அப்படி இல்லைம்மா என்கிட்ட மோர் இருக்கு நீங்கள் சோறு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா சரி உக்காரா அப்படின்னு சொல்லி இலைய போட்டு சோறு போட்டாலே மோர் ஊத்துனாண்ணா தீந்து போச்சு இன்னும் கொஞ்சம் மோர் இருக்குங்கம்மா கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டாலும் பார்த்தா ரெண்டு சாப்பாடு சாப்பிட்றான் ஒரு தடவைக்கு ஒரு போனி சோறு உள்ளே போகுது அப்போ பார்த்தா நீ மோர் வச்சிருப்ப கடாரம் நிறையா அவ்வளோ சோறு நம்ம போட முடியாது மோர் இருக்க வரையும் சோறு போட முடியுமா இருக்கிற சோறு தானே போட முடியும் எந்திரிச்சு போடா அப்படின்னா ஆக ராமானுஜர் பழமொழியா சொல்லி கடவுளுடைய மகிமையை போறான்னு சொல்லுன்னா என்னால முடியுமா மோர் இருக்கு வரை சோறுபட முடியுமா எவ்வளவு என்னால முடியுதோ அவ்வளவு நம்ப சொல்ல முடியும் எந்திரிச்சு போறோம் ஏன்னா பகவத் மகிமையை பரிபூர்ணமா சொன்னது யாருமே கிடையாது அது போல என்ன சொன்னார் ரதத்தை வணங்குங்கள் அது உங்களுக்கு பரிபூர்ண நன்மை செய்யும் அப்படின்னாரு இப்போ இதை இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்க சக்ரி சக்ரார பங்கும் ஹரி ரப்பீச்ச ஹரின்னு தூர் ஜட்டி தூர் துவஜாந்தான அக்ஷம் நக்சத்திரநாதோ அருணமபி வருணா கூபராக்ரம் குபேரஹா ரம்கு உபயதாரர்களான வைஷால்வி திருமதி கே லட்சுமிபயா மேரவர்களுக்கும் திருமதி அலமேல புருஷோத்தம அவர்களுக்கும் இடம் அடித்த கோவில் நன்றி குறிப்பிட பெறுகிறேன் நாளைக்கு சுவர்சன சதகம் உண்டு இனி மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த பத்து ஆண்டு காலமான மழையினால் நம்ம சொற்பொழிவு நிற்கிறது இல்லை மா மேகம் இப்படி இருக்கே மழை இப்படி பெய்யுதே இன்றைக்கி நடக்குமாங்கிற சந்தேகம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் யாரும் இல்லாட்டி நான் மட்டும் வாங்க கத்திக்கிட்டு இருப்பேன் வாங்க நீங்கள் துணிஞ்சு வரலாம் நாளைக்கு சுதர்சன சதகம் உண்டு வழக்கம் போல் எல்லா சொற்பொழிவுகள் நடைபெறும் ஜெய்ஸ்ரீமன் நாராயணன்